இன்னைக்கு யாரோ நெருப்பு இருக்கு அப்படியா அப்படின்னு பார்த்தா ஒன்னு அங்க போய் நூறான பேருக்கு போன் பண்ணி தீயணைப்பு படையை கொண்டாடல தீயணைப்பு படையை கொண்டாடல அப்படியா நெருப்பா ஒன்னு பரபரக்க வேண்டாம் கவலைப்படாதீங்க என்னன்னாரு பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே இந்த நெருப்பு மெதுவா போய் யாருக்கு பாண்டியருக்கு ஆகவே அங்க கூட பாண்டியருக்கு அழியவேன்னா அழிக ஒழிக பேச்சுக்கே இடம் இல்லை இருபதாம் நூற்றாண்டு பேச்சு பாண்டியருக்கு ஆகவே அங்க கூட ஆக்க சொல் தவிர அழிவு சொல்வல்ல அது கூட எப்படி போகணும் ஏன்னா ஒரு கால அந்த உடம்பு தாங்காத என்னமோ பையவே செந்து மெதுவா போய் இது பாண்டி நாட்டுக்கே உரிய சொல் இன்னைக்கும் இருக்கிற சொல் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா நம்ம பாண்டி நாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா ஐயா பைய பைய படி பைய பைய பைய சாதாரண சொல்லுவாங்க இந்த பையன்ன மெதுவாகங்கிறது அவங்களுக்கு சாதாரண இறதுகை பெறுவதில் கூட அந்த சொல் சொல்லுவாங்க பையன் பையன் இங்க பையன் அது என்னது பையன் கையில பையன் வச்சிருக்கார்டிருக்கு பையமில்ல ஒண்ணுமில்லடா மெதுவான அர்த்தம் அப்படிங்களா மெதுவாக இந்த பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னு சொன்னார் அதனால இது எங்க ஆச்சு அவருடைய அந்த வெப்பு நோய ஆயிடுச்சு அப்ப பாயுடையார் விடுத்த பழி இந்த மரத்துக்கு செய்த பழி அது எங்க போயிட்டு அந்த அரசனுடைய உடம்புல போயிட்டான் சரி அப்படி உடம்புல போன பிறகு அதை நீக்க முடியுமா பாருங்க நெருப்பு வைக்கவும் இருந்த நெருப்பை நீக்கவும் முடியல நெருப்பு வைக்கவும் வச்சு வாய்நாள் வந்த மந்திரத்தில செய்ய முடியல சரி அவன் வெப்பு நோயை நீக்க முடிஞ்சதான் அதையும் நீக்க முடியல முடியல நீக்கவும் முடியல பற்றவர் யார அவர் தான் நீக்க முடிஞ்சது சொல்றான் பாருங்க இந்த காலத்துல சினிமா பாட்டு கொடுத்தவனே கொடுத்து விட்டான் ஜீங்கிற மாதிரி விட்டான் எப்படி பையவே சென்று பாண்டியருக்காகவே சொன்னாரோ அதையே வாயினால அந்த பாண்டியனுக்கு மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு என்று சொல்லி திருநீட்டு பதிகம் பாடித்தான் வெப்பு நோய் நீ வரலாற்றை எல்லாம் நினைவு கூர்ந்த பரஞ்சோதியார் பாண்டியனை போய் பதீகம் ஓதும் பாண்டியன் மேல் இருக்கிற வெப்பநோயை நீக்குவதற்கு பதீகம் ஓதும் என்ன பதிகம் மந்திரமாவது நீர் என்ற பதியம் ஓதும் சார் பதியம் ஓதும்னா அப்படின் பதியம் பெருமானுக்கு பாராளுனா அவர் வயசு ஐம்பது அறுபது இருக்கும் போல இருக்காரு நீ உனடா சே சின்ன குழந்த என்ன ஆய்வு சேயூடை அப்ப அந்த சேயாக இருக்கிற சின்ன குழந்தையாக இருக்கிற ஞான சம்பந்தம் வாயிலிருந்து வந்தது என்னது அப்படின்னாரு பதியம்னா சொல்றது வேதம்டா வேதம் தமிழ்மறை சேயூடை ஆரணம் செவிடையார் அந்த ஞான குழந்தையினுடைய அருமையான திருப்பதியேட்டு மகிழும்படியான திருச்செவி எங்க சொக்கநாதருடைய பதியத்தை கேட்டு மகிழும்படியான திருச்செவி எங்க சொக்கநாதருடைய திருச்செவி அப்படிப்பட்டவர் செவியுடைய ஆளவிரண்ட திசைகள் எட்டும் தோயுடையார் அவருக்கு உடை எது தெரியுமா எட்டு திசிகளே அது அவருக்கு உடை பெருமானுக்கு பெருமானுக்கு எது அவனுக்கு என்ன உடை வேணுமா கிடையாது ஆடையாக இருக்குதான் பொன்னி தடித்தொடையுடையார் கொண்டை மாலை அணிந்தவர் வீட ஆரவம் சுற்றும் ஆலவாயுட பாம்பெல்லாம் உடல்ல புரிஞ்சிருக்கும்படியான இந்த ஆலவாயை உடையவர் அப்படிப்பட்ட அவருடைய புகழ் பாடப் பெறுவே மேல் வேண்டு மனித அப்படிப்பட்ட சொக்கநாதருடைய புகழை நாம் பாடுமான பாடும்படியான புண்ணி இருக்குமான இந்த உடம்பு வேண்டியதுதான் அப்படின்னாரு இல்லை எனில் அது சொல்லல பில்லவந்தி பிளாங்க் பிடிச்சுங்க இந்த உடம்பு வேண்டியதுதான் எப்படி பெருமானுடைய புகழைப்பாடும்படியாக இருக்குமானா அந்த உடம்பு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னாரு பாடல் என்ன அது சொல்லுங்க இப்படி சொல்லி முடித்ததுல ஒரு அருமையான திருமுறைப்பாட்டு இருக்கு என்னது மனித்த பிறவியும் வேண்டுவதே எப்ப சுவாமி புருவமும் கோவைில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் விண் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே அந்த பால் தாக்கம்தான் புகழ் பாடப்பெருவே மேல் எங்க சொக்கநாதருடைய புகழை நம்முடைய வாய்நாள பாடும்படியான புண்ணியம் இருந்தால் வேண்டுவது இம்மனித யாக்கை இந்த உடம்பு தேவைதான் அப்படின்னாரு புகழ் பாடல் என்ன தேவையில்லைதான் அதை நீ முடிச்சுக்கிட்ட அப்போ எந்த பாடலுடைய தாக்கம் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்து இதுக்கு உரையெல்லாம் வெவ்வேறு சொல்ல அறிவிப்பாங்க தரும சன்னிதானம் கூட ஒரு தரம் இப்படி சொன்னா என்னையான்னு கேட்டுது எப்படி இப்படி குனித்த பருவம் குவைச்சொவ்வாயில் குளிசிரிப்பும் பளித்து கடையும் பவளம்போல் மேனியில் பால்வன் நீரும் இனித்த முறை எடுத்தவர் பாலும் காணப்பெற்று மனித பிரிவியும் வேண்டுவதே வேண்டிய வேண்டியது இல்லையே எதை கண்டுட்டோமோ அதை கண்டுட்டோம் போதுமே அப்படி கூட சொல்லாம போல இருக்கு அது அப்பருடைய திருவுள்ளால் வேண்டுவது என்னத்துக்கு வேணும் என்று கூட அதுக்கு ஒரே சொல்லலாம் போல இருக்கேன் சொல்லு நம்முடைய பரஞ்சோதி முனிவர் எந்த கருத்துடையவர் காணப்பெற்றால் வேண்டுவது பெறவில்லை ஆனால் வேண்ட தகுந்தது அல்ல என்ற கருத்துடையவர் ஏன் புகழ் பாடப் பெறுவே எங்க சொக்கநாதனுடைய புகழை நாங்கள் பாடப்படும்படியான புண்ணியம் இருக்குமேல் வேண்டுதயாக்கை என்பதனால் அவர் இந்த பாதியுக்கு என்ன உரை செய்தார் என்பது கூட வழங்குகிறது யாரு பரஞ்சோதி உரை எது என்பது கூட விளங்கலாம் இப்படி இருக்குன்னு சாமி பாட்டுனா ஒரு பாட்டு சொருக்கு வணக்கம் தான் என்னென்ன குறிப்புகள் ஞானசம்பந்தர் பாண்டிய நாடு போனது மரத்தில் தீ வச்சது அது தீ வைச்சது பைய வேச என்று பாண்டியரு காணது மந்திரமாவது நீர் பாண்டது இதெல்லாம் வரலாற்று குறிப்பு இவ்வளவு வரலாற்று குறிப்பு அதில் இருக்கு நிறைவா முடிக்கின்ற பொழுது ஞானசம்பந்தர் தேவாரத்தில் தொடங்கி அப்பர் தேவாரத்தில் நிறைவு பெற்று இப்படி இருக்கின்ற எங்கள் சொக்கநாதர் புகழை பாடினால் இந்த வாயினாலே வேண்டுவதியும் மனிதாய்க்கை காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதேயும் என்று இரண்டு திருமுறை பாடல் நினைவு கூர்ந்து ஒரு பாடல் பரஞ்சோதியார் பாடல் இப்படி இருக்குதான் இந்த மாதிரி பாட்டு படிச்சுட்டா அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி நம்ம தொடது அத்தான நான்தானே பொத்தானே தொட முடியல அல்லவா நீங்க பாயசத்தில் உயர்ந்த பாயசத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கு சொன்ன ரெண்டு கேவரு கஞ்சி மாதிரி வச்சு இதுவும் பாயசம்னு சொன்னேன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏன்னா இது அப்படி சாப்பிட்டு அதனால் என்ன பண்ணும் எனவே அது போல் இப்போ அம்மையாருக்கு வணக்கம் இப்பொழுது நாம் எங்கேயே வணங்குறோம் சொக்கநாதரி வணங்குறோம் இப்போ நாமெல்லாம் வணங்குறது எப்படின்னா அம்மாவில் வணங்கிட்டு தான் அப்பாவை வணங்குறோம் எங்கே மதுரையில் மட்டும் மதுரையில் மட்டும் ஆனால் பெரியவங்க பாருங்க சொக்கநாதருக்கு வணக்கம் சொல்லிதான் மீனாட்சி அம்மன் அந்த நெறிமுறை தவறமாட்டாங்க தவறமாட்டாங்க முன்னால தொடங்கும் போது கூட பெருமானுக்கு வணக்கம் அப்புறம்தான் அன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு அப்படிதான் இருக்கும் இவ்வளவு பதியம் இருக்குல்ல சுந்தரர் பதியம் வந்துதான் இல்ல நாவுக்கரசர் பதியம் இருக்கு ஞானசுந்தர் பதியம் அந்த பதினோரு பதியத்தையும் எடுத்து படிக்கல ஆலவாய் பெருமானி பற்றி தான் திருக்கடை காப்பல கூட ஆற்றல் ஆடல் வீடை ஏறும் ஆலவாயான் திருநீரோ நிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன் சேர்த்தி தன்னன் உடல் உற்று தீவினையாயின சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாவீ ஒவ்வொரு பதியத்திலும் ஆளவாயான் திருநீரை என்று சொன்னதோடு இல்லாமல் முடிக்கின்ற பொழுது ஆளவாயான் அதான் அந்த ஒரு நெறிய மன முரு அதனால இப்ப மீனாட்சி அம்மைக்கு வணக்கம் வேத நெடு மாலாதி விண்ணாடர் மன்னாடர் விரத யோகர் மாதவர் யாவரும் காண ஏ இந்த அங்கையற்க நினைக்கின்ற பொழுது அவருக்கு எது ஞாபகம் இருக்குதுன்னு கேட்டா இந்த ஊர்ல தானே நம்ம ஊர்ல தானே அம்மையார் வந்து இங்க திருமணம் செய்துகிட்டாங்க சொக்கநாதரை கைப்பிடிச்சாங்க ஆமா அந்த காட்சி ஞாபகத்துக்கு வந்தது இப்பொழுது என்னன்னு கேட்ட மதுரை ஆலவாய் ஆலவாய் தான் ஆனாலும் ஒரு சொக்கநாதர் வந்து திருமணமான காலம் எந்த நாளும் தெரியல அது தெரியல கிபி கிமுலாம் அப்பாற்பட்டது ஆதி மந்தமில்ல எந்த காலமும் அந்த காலத்துக்கு நேரலை அடைத்திரும் அப்படின்னா இப்ப திருமணம் காலையில் பெரிய கால திருமணம் அது ஒரு ஆறு ஆறரை மணிக்கு திருமணம் சுந்தர திருமணம் எப்ப ஆறுல இருந்து ஏழரைக்குள்ள விடுஞ்சு விடிஞ்சு வெத்தலை பார்க்க வாங்க கேட்க கூடாது சேக்கிழாருடைய திருவடி தருவதால் திருவடி தருவதால் அதே போல ஞான சம்பந்தரோட திருமணம் கூட கொஞ்சம் விடிய காலம்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் நீங்க நாலு ஆறு பண்ணுங்க இந்த பிள்ளை சத்தமே இருக்காது பெரியவங்க கூட சரிதான் அப்படின்ட்டு ஏன் அழுப்பு இந்த ஏழு டு ஒன்பதுன்னு வச்சுங்க நீங்க இந்த காலத்தை பின்னால வர வர கூட்டம் அதிகமாகும் அப்ப கூட்டத்தை பத்தியெல்லாம் கவரப்படாத காலம் நீங்களே அட என்ன ரெண்டு மூட்டை போட்டு போறோம் பெரும்பாலுமா போய்யா அப்படின்ட்டு அப்படி இருந்த காலம் தனிப்பட்ட பாடு அதனால இவங்க கல்யாணம்லாம் அப்படி இருந்தது அது போல அம்மாவுடைய கல்யாணம் இல்லைன்னா விடுஞ்சுதான் கல்யாணம் கூட யாருமே சம்பந்தி வராம இருப்பாரா வந்து பின்னால யாருனாரு பின்னா மாலாதி அப்புறம் பையன் மருமவர் யாரு பெருமா சரஸ்வதியெல்லாம் அல்லவா பின்னாடரு இந்திரம் போக்குவரத்தெல்லாம் அடே இவங்க இப்படி வர்றாங்களா இது மேலிருந்து இறங்குறாங்க இந்த நாலு பக்கம் மண்ணாடரு இந்த ஊ உலகத்தில் இருக்கவெல்லாம் வரான் இந்த நாலு வழியாக வர வேணா உலகத்திலிருந்து வர்றான் மேலிருந்து வர்றவெல்லாம் மின்னவராக இருக்கிறான் ஆதார் ஆடா வந்துகிட்டே இருக்கியா கூட்டம் பாரு என்ன கூட்டம் என்ன கூட்டம் நாமெல்லாம் கல்யாணம் பார்க்காதாலே பார்க்க வைக்கிறார் பாருங்க அதனால என்ன கூட்டம்யா மதுரை இது இந்த கண்டதே இல்லைன்னா மதுரை என்ன தமிழகமே இந்த மாதிரி கண்டு தமிழகத்துல ஊர்ல இருக்கும் வேணா பேர் வருவேன் அந்த மாலாதி எல்லாம் எவன் இருக்கு ஒரு வயவுக்கும் வரலா ஏதாவது மாண்டு மிகு ஒரு மாண்டு மிகுக்கும் வராதுங்களா திருமாவில் போய் மாண்டு மிகு கூடிய மரும வராது போடாண்டு போடுவோம் அதனால மாதாதி மன்னாளர் அப்புறம் விரதயோகர் அப்படியே பெருமானை உள்ளத்தில் அப்படியே நினைந்து அதிலேயே தெளித்துக் கொண்டிருக்கிற நல்ல யோகியர்லாம் வர்றாங்களாம் விரதயோகர் மாதவர் தௌமுனிவர்கள் யாவரும் காண அப்படி கூட்டத்தில் தான் எங்க அம்மா கல்யாணம் அம்மா ஒவ்வொரு காரியமா ஆசைச்சுட்டு வந்தாங்க கட்டி சொக்கநாதர் இதெல்லாம் கட்டிட்டு திருமாங்கல்யா கட்டிட்டார் கட்டிட்டு அம்மி மிதிச்சு அருந்தடி பாக்குறது அந்த ஐயர் வந்தவர் சரியானபடி சடங்குல ஒன்ன கூட விடமாட்டேங்கிறார் ஐயர் யாரு பிரம்மா அதனால ஒவ்வொன்னு நடத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வந்துடுறது அப்படியே வந்துடுறது அப்படி அப்படியே வந்து அங்க ஒரு அம்மி போட்டிருப்போம் அந்த அம்மி போட்ட என்ன பண்ணும் இப்போ அப்படின்னு கேட்டா அம்மா அம்மா கால ஐயா அடுக்கணும் இப்போ அதுதான் அல்லவா மெஜஸ்டிக் அப்படிதான் பழைய மாப்போசியா இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வச்சிட்டீங்கன்னா இல்ல அது எடுக்கணும் அம்மி எடுத்துடணும் அம்மின்னு வச்சிட்டீங்கன்னா அது அப்புறம் என்ன பண்ணார் அப்ப எல்லாரும் பாக்குறாங்களாம் ஏ அம்மா கால ஐயா எடுக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பயிர்கள்லாம் பொடிப்பயிரெல்லாம் இதெல்லாம் பெரிய ரசனே இல்லை அதனால அந்த இளைஞர் செட்டு அப்படியே உள்ள நுழைஞ்சதுங்களா நுழைஞ்சுன்னு இப்ப அந்த அம்மா மூஞ்சியும் பாரு அவர் மூஞ்சியும் பாருங்களா அப்படின்னா சரிங்களா அப்படியே ஒளிப்பதிவு செய்தார் இவங்க பாக்கான ஒளிப்பதிவு செய்தார் போது பெருமான் எங்க வைக்கணும் அம்மி மேல வைக்கணும் அப்படி அந்த அவருக்கு பெண்களா இருந்த இவங்க குனியும் போது எடுத்து தானே வச்சிடும் தாங்கால என்னத்துக்கு கணவன் சொடுவானு நாளாவது ஆனைக்கு ஒரு காலம் தான் காலம் இருந்து நீங்க அந்த இடத்துல அது மாதிரி சரங்கு பார்க்கும் பாத்தீங்கன்னு சொன்ன கூடுமான நூற்றுக்கு பெண்கள் தான் காலை எடுக்கிறோம் என்னத்துக்கு கணவன் போய் கையில படுவாங்க அங்க எல்லாம் நீங்க கவனிக்கணும் கவனிச்சுங்களோ இல்லையோ இங்க கவனிக்க வைக்கிறா நம்ம இப்ப இதோ சொக்கநாதர் என்ன பண்ற அப்படி கீழே குடிந்து அந்த காலை எடுத்து வைக்கணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த பயிரும் என்ன பண்ணிருக்கேன் ஏ அம்மா மூஞ்சியும் அவர் மூஞ்சியும் அம்மா மூஞ்சியும் அவர் மூஞ்சியும் பாருங்கடா காட்டாரு இதெல்லாம் நீங்க எந்த ஒலியும் ஒலியை காண்டு தண்ணி சன்னா அல்லது மூணா எந்த டீல பாக்க முடியும் எங்க திருமணம் இல்ல இங்க தான் பாக்கலாம் பாரு கிடையாது ரொம்ப கூச்சம் ஏன் நம்முடைய காலை அவங்க எடுக்கணும் அதெல்லாம் கூடாது ஆனாலும் இவர் என்ன பண்றாருமா அப்படியே அப்படியே தொடணும் தொற்று நீங்க வைக்கணும் எடுத்து வைக்கணும் இது சும்மா இருக்குதா அதுக்கு ஒரே கூச்சம் அதனால லேசான சிரிப்பு வேற மானி முருவல் சிறிது அரும்பி அது அந்த அந்த நுனி லேச அப்படி அப்படி தெரிஞ்சது முத்தன்னாயி திருவம்பா விட்டுறத ஒரு ஆக திருவம்பாவை பத்து நாட்கள் திருவம்பாவது சண்டிக சுட்ட போனாலும் அந்த ஓதுவாரர் பாடது அப்படிதான் படம் வேற எதுவும் போக மாட்டாங்க அப்படிதான் ஒரு சம்பிரதாயம் நாள் முடிஞ்சு போச்சு சொல்றேன் அதுபோல இந்த அம்மாவுடைய அந்த வாயிலுடைய பல்லானது அப்படி லேச நுனி மட்டும் தெரிஞ்சான் சிறிது அரும்ப இந்த அம்மாவுக்கே கொஞ்சம் அந்த முருந்துதான் கூட நாதன் இப்ப உடனே திரும்ப எங்க பிடிச்ச அம்மா முகத்தை பார்த்தோம் உடனே என்ன திரும்ப பரிஞ்சு மணி அவர் காற்றார் அம்மா காலையும் ஐயா கையையும் காற்றார் ஐயா கை என்ன பண்ணுது எத்தனையோ பேருக்கு வரம் கொடுத்த திருக்கரங்கள் வரம் கொடுக்க இருக்கின்ற தெரு கரங்கள் ஆனா அந்த அருமையான இரண்டு கரமும் மாடக்கூடல் நாதன் என்ன பண்றாரு சும்மா உபசாரமா ஒரு கை வைக்கிறாரா ரெண்டு கை வைக்கிறாரான்னு பாக்காரு உண்மையா ரெண்டு கை வச்சுதான் அந்த அடிய தூக்கணும் சம்பிரதாயம் மரபு தவறாம இரு கரம் தொட்டு ரெண்டு கை அப்படியே அந்த காலை அப்படியே அப்படி இரு கரம் தொட்டு நாதன் இரு திருக்கரம் தொட்டு அம்மியின் மேல் வைத்த அப்படின்னா அப்ப என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு கை அப்படி போகும்போதே அம்மா என்ன பண்ணிக்குவாங்க அந்த கால் அப்படியே எடுத்து வேலை வைப்பாங்க அம்மியில அந்த கால் தானா எடுத்ததா இவர் கை தொட்டதாங்கிறத ஊராருக்கு தெரியாம இப்பொழுது இந்த அம்மியின் மேல் கால் இருக்கிறது கீழே இருந்த கால அம்மியின் மேல் இருக்கு இவர் கையும் போச்சு ஆனா அந்த அம்மா காலும் அம்மி மேல வந்துட்டு ஏன் இது தொட்டு எடுத்து வச்சதா அந்த அம்மாவா வச்சதா அதுதான் யாருக்கும் தெரியாது ஒளிய ஒனியா அவ்வளவு லேசில் ஒளியும் ஒலியெல்லாம் இரு திருக்கரம் தொட்டு அம்மியின் மேல் வைத்த கயல் நாட்டச் செல்லி பாதமலர் எனவே எங்களுடைய மீனாட்சியம் திருவடி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா எங்கள் பெருமானுடைய திருக்கரம் பட்ட திருவடி திருவடி இதை விட எங்கள் அம்மாவு காலுக்கு வேற என்ன ஐயா சிறப்பு வேற என்னையா சிறப்பு எங்கள் சொக்கநாத பெருமானுடைய திருக்கரங்களே பட்ட சிறப்புடையது எங்கள் அம்மா திருவடி இதெல்லாம் எப்படித்தான் பண்ணாரப்பழமை இதெல்லாம் படித்தால் ஆன்மா கரையேடுமா உருப்பிடுமா அதெல்லாம் செய்யணும் எனவே அந்த அது மாதிரி எங்க சுக்கநாத பெருமானுடைய இரண்டு கைகளாலும் தீண்ட பெற்ற சிறப்புடையது எங்க அம்மாவுடைய திருவடி அப்படிப்பட்ட திருவடி பாதமலர் அந்த திருவடி தான் ஏழு பிறவி கடல் நீந்தும் புனையம்பர் பற்றியில் ஆதோ அந்த திருவடியை தொட்டால் தான் நமக்கு ஏழு பிறவியினுடைய கடலையும் நீந்தலாம் போட அப்ப எதை பிடிச்சா நம்ம பிறவி கடல் போகும் அப்படின்னாரு எங்க அம்மா காலை பிடிச்சா அந்த பிறவி கடல் போகும் இதுவரை கேட்ட செய்திகளின் தாரம் பிறவி பெருங்கடல் நீந்து வரும் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்த திருவள்ளுவர் யாருங்கிறது தெரியுதா பெருங்கடலு காரியும் கால பிடிக்கணும் கால பிடிக்கிற பிடிக்கணும் அதனால எங்க அம்மையாருடைய திருவடியை பிடித்து விட்டால் இந்த பிறவி பெருங்கடலிருந்து நீந்து விடலாம் இங்கேயும் ஒரு திருக்குறளை சொல்லி வர மாதிரி வந்துட்டு இப்ப என்ன ஒண்ணு ஒன்னும் வரலாற்றுக்கே போகல இப்ப இப்ப என்ன ஆயிருக்கே சொக்கநாதரையும் அங்கே கண்ணியும் வணங்கிக்கிட்டு இருக்கார் அவ்வளவுதான் கரோள் வணக்கம் பாடி இருக்கார் சிவ சிவ கதைக்கே போகல முருகா முருகா இப்படி எல்லாம் இருப்பது கதை புடிச்சலாம் ஒன்றும் பெரிய கதைமில்ல ஓலாறைகள் உலகம் தன்மை சேல வாய் உடலும் நாரைக்கு அருளிய செயல் ஈந்திருப்போம் போன மாசம் என்ன படிக்கும் அது மனோகரனை கேட்டாதான் தெரியும் ஏன் அவர்த்து இதுக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கு ஆமா நல்ல வெடிக்கியா கேட்டேன் அதனால இப்ப மனோகர் மட்டுமா தெரியறது எல்லாத்துக்கும் தெரியணும் நாம் போனதுல என்ன படிச்சோம் நாரைக்கு முத்தி கொடுத்தது படிச்சோம் ஏன்னா இதுக்கு முன்ன சொன்னது என்ன இனி சொல்ல போறது என்னன்னு சொல்வது பழக்கம் அதனால முத்தி கொடுத்தது படிச்சோம் மாடக்கூடல் ஆலவாயாக செய்த அருள் தீரம் எடுத்து சொல்வாம் இனி என்ன சொல்ல போறேன்னா இது வரைக்கும் உங்களுக்கு மதுரைங்கிற பெயர் காதல் விழுந்திருக்கும் கூடல்கிற பெயர் காதல் விழுந்திருக்கும் அந்த ஊரை உடைய பெயருக்கு ஆலவாயின்னு ஒரு பெயர் உண்டு எதனால் வந்ததுங்கிறத இந்த படலத்தில் சொல்லுகிறீதான் திருவாலவாய் ஆன படலம் அப்ப ஏற்க மதுரையின் கூட இருந்தது அப்புறம் தான் திருவாலவாயின்னு ஆயிற்று அந்த பெயர் வந்தது எனவே காலத்தால் சிந்தியது என்பது இந்த ஆனங்கிற சொல்லால் செய்யுது இப்பதான் நாலஞ்சு வருஷமா அவனே மனுஷனா தெரிகிறான் அப்படின்னு நினைத்தோம் அதுக்கு முன்ன சிவ சிவ நல்ல அது மாதிரி எனவே ஆலவாயாக செய்த அருள் இரமியெடுத்து சொல்வாம் ஒரு நான்கை இந்த பாட்டு இந்த பாண்டியருடைய மரபை சொல்லுது இவனுக்கு பிறகு இவன் இவனுக்கு பிறகு இவனு பெரு இவனுக்கு பிறகு அதான் இந்த காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாண்டிய மந்திர மரபு நாம பாண்டியர் வரலாற்றை எடுத்து பார்க்கும் நமக்கு அந்த மாதிரி தன பாண்டியர் நம்ம ஒன்று இருந்ததாவே மாட்டேங்குது நல்லா நமக்கு ஒண்ணும் தெரியாது இருட்டு அறையா இருக்குன்னு சொல்றாங்க அது சரி அவ்வளவுதான் இவர் சொல்றார் ஒரு இருபது பாண்டியங்களுட்டு இப்ப இந்த நம்ம வரலாறு நடக்கிறது கீர்த்தி பூடனன் பிறக்கும் நாளில் கீர்த்தி புடனன்னு ஒரு பாண்டியன் அவன் வந்து அந்த வையத்தை காக்கும்போது பாண்டிய ஒரு நாள் என்ன ஒரே பெருவள்ளம் அந்த கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு வெறும் பெரும்பல்ல வந்தது மதுரையை ஒரு கை பார்த்து மதுரையை முழுகடிச்சதுல எது தங்குச்சீனர் அது மட்டும் நான் சொல்றேன் எது தங்கு சீனர் தேனிதழி குதலை தீஞ்சொல் தேனெடுங்கோயில் துரையில எதிர பாக்கி இருக்குன்னு அந்த வெள்ளத்துல போனது போக மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது விமானம் அங்கிருந்து வந்த இந்த விமானம் இருக்குதே சொக்கநாதருக்கு மேல அந்த விமானம் அழியாம இருக்கு ரெண்டு பொற்றாமரை முன்னால் இருக்கிற அந்த பொய்யை இருக்குதே அது அழியல மூன்று விளையாற்றில் வந்த காணிரி இடவக்குன்று பக்கத்தில் இருக்கிற பசுமலை பசுமலைன்னு சொல்றமே அந்த மலை அடியலை இடவகுன்றம் காண யானை யானமலை அதுவும் பக்கத்தில் இருக்குது அந்த ஆனமலை அடியலை நாக குன்றம் நாகமலைன்னு ஒன்று அதுவும் அடியலை ஆணிரி வாரைவாராக வாறை முதல் அடிவீழாத இது தாய் தங்கிக்கு மருதெல்லாம் அணிஞ்சி எது அந்த கடல் வெள்ளத்துல அவ்வளவுதான் ஆனாம் பெருமானான் அதனால அந்த கடல் வெள்ளம் வடிஞ்ச உடனே உடனே தோற்றுவித்தாராம் நம்முடைய சொக்கநாதன் என்ன வெள்ள நீர்வரப்பாதி வேதியின் ஞாலம் முன்போல் உள்ளவாறு உதிப்ப நல்கி உம்பரோடு இம்பர் ஏனி நல்கி கதிருடல் புத்தேல் மூவர் தள்ளர் மறைவில் முன்போல் தமிழ் வேந்தர் தமையும் தந்தான் அவனுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் இது காப்பதோ படைப்பதோ விளையாட்டு காத்தும் படைத்தும் கரந்தும் வினையாடி பார்த்தையும் பேசி வாழை சிலம்பவார்களை செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப பூர்த்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி எரிஞ்சு நீர் ஆடேலோ காத்த படைத்தும்னு மறைக்கிறதோ அல்லது மீண்டும் தோற்றுவிப்பதோ சும்மா விளையாடி அப்படி தெரிஞ்சுக்கோற்று தோற்றுவித்த இந்த மதுரையை பாண்டியன் கடல் அழிவுக்கு பின்னால அந்த வங்கியசேகர பாண்டியன் ஆண்டான் நல்ல பக்திமான் சொத்தில் அதெல்லாம் தெரியும் சரி அவன் என்ன பண்ண சரி இப்ப இதெல்லாம் பாக்கி இருந்தது தனக்கு என்ன பண்ணிக்கிட்டாரு ஒரு அரண்மனை சின்னதா கட்டிக்கிட்டு அதுல தங்கிட்டான் தங்கிட்டான் தங்கினா மக்கள் இன்னும் போதிய வசதியில வீடு எல்லாம் ஏன்னா அந்த கடல் வந்து சில பகுதிகள்